ஸ்ரீ குருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து விரிவாக ஸ்ரீ தர்மத்தை பார்த்துன்னு வரோம் அதில் ஸ்திரீகள் தினமும் செய்ய வேண்டியதான சந்தியோபாசனம் ஸ்திரீகள் எந்த தெய்வத்தை பூஜிக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் அடுத்ததாக ஸ்திரிகள் செய்ய வேண்டிய அடிப்படையான இன்னும் சில தர்மங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பொழுதுமே ஸ்திரிகளுக்கு ஒரு விரதமாகட்டும் அல்லது ஒரு உபவாசங்களாகட்டும் எதுவுமே ஸ்திரீகள் கட்டாயம் செய்தாகணும் அப்படின்னு நியமம் கிடையாது குழந்தையாக பெண் குழந்தையாக இருக்கிற பொழுது தகப்பனார்கிட்ட கேட்டுக்கணும் செய்யட்டு மான்னு கல்யாணமான பிறகு கணவர்கிட்ட கேட்கணும் வயசானப்புறம் குழந்தைகள்கிட்ட கேட்கணும் அவர்கள் செய்யலாம்னு சொன்னால் அந்த விரதத்தை செய்யணும் உடம்பு அனுகூலமாக இருக்குது உடம்பு நமக்கு சொல்கிறத கேட்கறது அப்படின்னா செய்யணும் இல்லை உடம்பு சொன்னதை கேட்கலன்னா கட்டாயம் செய்தாகணும் அப்படின்னு ஸ்திரீகளுக்கு கட்டாயம் கிடையாது நிறைய விட்டு கொடுத்துருக்கா ரிஷிகள் மார்க்கண்டேய புராணத்தில் சொல்கிறபோது யானாரீகல் வனக்ஞப்தா பர்திரா பித்ரா சுதேனவா நிஷ்பலந்து பவேத்தஸ்யா எத்கரோதி விரதாதிக்கம் அப்படின்னு மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது அதாவது எந்த ஒரு பெண் கல்யாண முன்னாடி தகப்பனார்ட்ட கேட்டுருக்கணும் அவர் செய் அப்படின்னு சொன்னால் செய்யணும் ஏன்னா அவர்களுக்கு தான் தெரியும் உடம்பு ஆரோக்கியம் எப்படி நம்முடைய உடம்பு ஆரோக்கியம் எப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் சொன்னால் செய்யணும் கல்யாணமான பிறகு கணவர்கிட்ட கேட்கணும் பிற்பட்ட வயசில் பையன்கிட்ட கேட்கணும் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் விட்டுண்டும் செய்ன்னால் செய்யணும் அவர்களை மீறி நாம் செய்யக்கூடாது செய்தால் நிஷ்பலன் தூத்தஸ்யாக எத்கரோதி விரதாதிக்கம் அது ஃபலம் இல்லாமல் போய்டும் அது ஆகையினால கட்டாயம் செய்தாகனும் பெண்கள் இந்த விரதங்கள்லாம் அப்படின்னு கட்டாயம் கிடையாது நிறைய ஒட்டு கொடுத்துருக்கா ரிஷிகள் சங்கர்னு ஒரு ரிஷி அவர் தர்மசாஸ்திரத்திலே சொல்கிற பொழுது காமம் பர்த்து பித்துரனுஜையா விரதோபவாசனியமா ஸ்திரீ தர்மா அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஸ்ரீ தர்மங்கள் இருக்கே பெண்கள் கடையை பிடிக்க வேண்டிய தர்மங்கள் இதை கட்டாயம் செய்தாகணும் அப்படின்னு நியமம் கிடையாது காமம் விருப்பம் இருக்குது ஆசை இருக்குது அப்படின்னா செய்யலாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது செய்ய முடியும் அப்படின்னா செய்யணும் எதுன்னா விரதம் எந்த ஒரு விரதம் இருந்தாலும் சரி உபவாசங்களாக இருந்தாலும் சரி அல்லது சில கட்டுப்பாடுகள் இவைகள்லாம் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது நம்மால் செய்ய முடியும் அப்படின்னு இருந்ததானால் கட்டாயம் செய்யணும் ஏகாதசி இருக்குது ஏகாதசி உபவாசம் இவை எல்லாம் ஸ்திரீகளுக்கு கட்டாயம் உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஸ்திரீகளுக்கு ஒத்து கொடுத்துருக்கார் ரிஷிகள் கணவர் பர்த்தாவான கணவர் உபவாசமாக இருந்தால் போதும் அந்த புண்ணியம் பெண்களுக்கும் வருது ஸ்திரீகளுக்கும் வருது அதனால் புருஷளுக்கு புருஷர்களுக்கு இதெல்லாம் கட்டாயம் கட்டாயம் உபவாசம் இருக்கணும் புருஷர்களுக்கு விட்டு கொடுக்கல நம்முடைய சாஸ்திரங்கள் செய்கிறத செய்துதான் ஆகணும் ஸ்திரிகளுக்கு நிறையா விட்டு கொடுத்துருக்கா ஸ்திரீகள் எப்பொழுதுமே சுத்தியானவர்கள் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆகையினால்தான் ஸ்திரீகள் தினமும் தலைக்கு ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது விரதங்களாக இருக்குது அல்லது விசேஷமான பூஜைகளாக இருக்குது அப்படின்னா தலைக்கு ஸ்நானம் பண்ணணும் இல்லையானா அவசியம் இல்லை அப்படின்னு ரம்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் விட்டு கொடுத்துருக்கு அதே போல் சில விரதங்களுக்கு ஸ்நானம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த இடங்களில் என்ன பண்ணுறது அப்படின்னா எத்தனை தடவை ஸ்நானம் பண்ணணும்னு ரிஷிகள் சொல்லியிருக்காலோ அத்தனை தடவை செய்யணும் அவ்வளோ தடவை செய்ய முடியல அப்படின்னா ஒரு தடவையாவது ஸ்நானம் ஸ்திரீகள் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணினால் அவர்களுக்கு மடி ஏற்படுறது புருஷர்களுக்கு அப்படி இல்லை எத்தனை தடவை ஸ்நானம் பண்ணணும்னு இருக்கோ அத்தனை தடவை ஸ்நானம் பண்ணணும் அதாவது தினமும் செய்ய வேண்டிய ஸ்நானம் காலம்பரை ஒரு தடவை ஸ்நானம் பண்ணணும் இந்த ஆசவுச்சங்கள் தீட்டுகு தீண்டல் அது மாதிரி வந்துவிட்டதுன்னா ரெண்டு தடவை ஸ்நானம் பண்ணணும் அல்லது இன்னும் பகிஷ்டா காலங்கள் அது மாதிரி வர்ற சமயங்களில் மூணு தடவை ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கா மூணு தடவை ஸ்நானம் பண்ணணும் இது அந்த அளவுக்கு ஸ்நானம் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால எந்த அளவு எந் எவ்வளோ எண்ணிக்கையில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கலாம்னு ரிஷிகளுக்கு ரிஷிகள் கொடுத்துருக்கா ஸ்திரீகளுக்கு விட்டு கொடுத்துருக்கா அதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது சமையல் சமையங்கிறது ரொம்ப முக்கியமான அம்சம் ஸ்திரீகளுக்கு கட்டாயம் சமைக்க கற்றுக்கணும் ஸ்திரீகள் சமையல்லேயும் நிறையா நியமங்கள் இருக்குது நியமங்கள்னால் கட்டுப்பாடுகள் இன்னும் இன்னும் சமைக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் இல்லை இப்படி இப்படி சமைக்கணும்னு கட்டுப்பாடுகளை கொடுத்துருக்கா தினமும் சாப்பாடில் விரீஹிஸ் சனக்க முத்கவுச்சா கலாபா சலிலம் பயகா சதுர்பைக்ஷம் வேஜித்தவியாக சாக்கம் ததி கிருதம் மது அப்படின்னு ரிஷிகள் சொல்கிற அதாவது தினமும் சமையல்ல அரிசி சேர்ந்திருக்கணும் பருப்புகள் சேர்ந்திருக்கும் சேர்ந்திருக்கணும் துவரம்பருப்பு கடலம்பரு கடலப்பருப்பு பாசிப்பருப்பு இவைகள் சேரணும் அதே போல் பயகா பால் சேரணும் சமையல்ல சலிலம் ஜலம் சேரணும் சதுர்பைக்ஷம் வேதித்தவியாக நான்கு நாலாவது செய்யணும் சமையல்ல அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நாலு ஐட்டம் பண்ணணும் நாலு பொருட்களாவது செய்யணும் அடிப்படையாக அதில் இவ்வளவு இருக்கணும் அரிசி சேர்ந்திருக்கணும் தோரம் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்ந்திருக்கணும் ஜலம் சேர்ந்திருக்கணும் பால் இருக்கணும் சாக்கம் ததி கிருதம் மது சாக்கம் கரிகாய்கள் இருக்கணும் தயிர் இருக்கணும் கிருதம் நெய் இருக்கணும் மது தேன் இருக்கணும் இவைகள் கலந்த வஸ்துக்களாக இருக்கணும் நாம் சமைக்கக்கூடிய பொருள் அடிப்படையாக நாலாவது இருக்கணும் நாலு பொருளாவது சமைக்கணும் சாதம் குழம்பு ரசம் கறி அப்படின்னா நாலாயிரும் அப்படி நாலாவது சமைக்கணும் நாலுக்கு குறைச்சி யார் யார் சமைக்கிறானோ அவன் மிருத்தியூக்கு கடிதம் போடுறான் அப்படின்னு சொல்கிறது கருட புராணம் சாப்பாடு யாரும் ஒருத்தன் ரொம்ப குறைக்கிறானோ அவன் மிருத்யூவுக்கு தகவல் சொல்லிகிட்டே இருக்கான் நான் வரத்துக்கு தயாரா இருக்கேன்னு அப்படின்னு சொல்கிறது அதனால் இது இதாவது சமைக்கணும் அதே போல் தெய்வீகம் பிரதமம் குறியாது யக்னிஜந்து ஜெகன்யதா சமையல் எந்த வரிசையில் செய்யணும் அப்படின்னா தெய்வீகம் பிரதமம் குறியாது சுவாமிக்கு நைவேத்தியம் எதை பண்ண போகிறோமோ அதை முதல்ல செய்யணும் அப்படி சமையல் ஆரம்பித்தால் நான் சமைக்கக்கூடிய அடுப்பிற்கே அது கிழக்கை பார்த்தோ வடக்க பார்த்தோ இருக்கணும் அது மாதிரி வச்சுன்னு சமைக்கணும் அதே போல் முதல்ல என்ன சமைக்கணும் அப்படின்னா சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணக்கூடியதை முதல்ல சமைக்கணும் அதாவது அன்னம் சாதம் தான் முதல்ல சமைக்கணும் ஆரம்பிக்கிற பொழுது தினமும் சாதம் முதல்ல வைக்கணும் சால்யன்னா சுவாமிக்கு நெவேத்தியம் அந்த சாதத்தை முதல்ல சமைச்சு வச்ச பிறகு அப்புறம் பருப்புகள்லாம் சமைச்சு கடைசியாக கரிகாய்கள்லாம் சமைக்கணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுக்குறா அது மாதிரி சமைச்சாதான் அது ஆரோக்கியமான சமையல்னு அர்த்தம் ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னா சாதம் எத்தனை நேரம் இருந்தாலும் கெட்டு போகாது ஒன்றும் ரெண்டாவது சூடு ஆராது சாதம் இந்த பருப்புகள்லாம் எப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும் கொதிக்கிறதுக்கு அதனால் அது ரெண்டாவதாக செய்யணும் மேலும் ஜலத்தில் ரொம்ப ஊரி தின்னா நீர்த்து போயிடும் ஆகினாலே சாதம் பண்ணின பிறகு அதை சமைக்கணும் மூன்று கடைசியாக கரிகாய்கள்லாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறா ஏன்னா அது ஆரிப்போயிடுத்துன்னா ருச்சியே இருக்காது கரிகாய்கள் எல்லாம் கறி கூட்டம்லாம் ஆரிப்போயிடுத்துன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஆகினாலே அது கடைசியாக செய்யணும் அதே போல் சமையல் ஆரம்பித்ததுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது சமைக்க ஆரம்பித்ததுலேருந்து மூணு மணி நேரம் அதற்குள்ளே சமைச்சு முடித்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டுடணும் அதற்கப்புறம் சாப்பிட்டால் அது விஷத்துக்கு சமம் அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறார் இன்னும் மேற்கொண்டு விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கா என்னங்கிறது அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்